தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முப்பத்தி ஐந்தாக திகழ்பவர் சிறு தொண்ட நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் திரு செங்காட்டங்குடி என்னும் ஊர் காவேரி பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழ நாட்டில் உள்ளது அவ்வூரில் மாமந்திரர் எனும் குளத்தில் பரஞ்சோதியார் என்பவர் சித்திரைப் பரணியில் பிறந்தவர் சங்கம் எனும் வழிபாட்டை மேற்கொண்டு வணங்கி வந்தவர் பரஞ்சோதியார் சிவபெருமான் கொண்ட அன்பினால் எல்லா உயிர்களுக்கும் காவல் தொழிலை மேற்கொண்டார் தன்னை சிவனேடருக்குள் சிறிய தொண்டன் என கூறுவார் இதனால் இவருக்கு சிறுதொண்டன் எனும் பெயர் நிலவிற்று பரஞ்சோதியார் சிறந்த கலைஞர் மருத்துவர் படைகளின் பல தொழில் கலைகளையும் கற்றுணர்ந்தவர் அந்நாட்டு அரசருக்கு பக்கத்துணையாக இருந்து ஏனை படை தளபதி இவர் தலைமையில் வடநாடு சென்று போர் தொடுத்து வெற்றி பெற்று வந்தவர் இவரது வெற்றியை அரசையில் பாராட்டும் போது மற்ற அரசர்கள் இவரது சிவப்பற்றையும் சிவ திறத்தையும் புகழ்ந்தனர் இதுவரை ஒரு படை வீரனாக பார்த்த அரசருக்கு இவரது சிவப்புலமை அறிந்து இவரை படையிலிருந்து விடுவித்து பல மாநிலங்கள் அழித்து சிவத்தோன்றாற்ற அனுப்பி வைத்தார் இதுவரை திருமணம் புரியாத பரஞ்சோதியார் பெண்காட்டு நங்கையர் என்பவரை மணந்து சீராள தேவரின் மகனை பெற்றெடுத்தார் அன்பும் அருளும் கூட்டி தினம் சிவனிடருக்கு உணவு கொடுத்து வரும் அவரின் பெருமையை உலகுக்கு உணர்ந்த சிவபெருமான் விருப்பம் கொண்டு பைரவர் வேடத்தில் செஞ்சடையும் கொன்றரை மாலையும் அணிந்து கொண்டு திருசெங்காட்டங்குடிக்கு வந்தார் பரஞ்சோதையர் வீட்டிற்கு பயிரவர் வந்தார் அப்போது அவர் மனைவியார் வீட்டு மட்டும் வீட்டில் இருக்கவே பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் தங்க மாட்டோம் என கூறி அவளிடம் முன் கணவர் வந்தால் நான் கணபதீஸ்வரர் கோயிலில் இருக்கிறேன் வந்து பார்க்கச் சொல் என்று பயிரவர் கூறி கோயிலில் ஆத்தமரத்தின் கீழ் கொண்டார் வீடு வந்த பரஞ்சோதியார் நடந்ததை கேட்டு எப்பொழுதும் சிவனேடையை போற்றும் தன்மை படைத்த சென்று வீட்டிற்கு உணவுக்கு வர அழைத்தார் பைரவரோ நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நரநாமி நர மாமிசம் சாப்பிடுவேன் ஏற்பாடு செய்து தர செய் மேலும் அந்நர மாமிசம் ஐந்து வயது பாலகனின் கரியாக இருக்க வேண்டும் அவனது பெற்றோர்களே அறிந்து சமைக்க வேண்டும் அப்படி உன்னால் முடியுமானால் உன் வீட்டில் செய்து வந்து அடையும் என்று கூறிவிட்டார் வீடு திரும்பிய பரஞ்சோதியார் பைரவ விருப்பத்தை தன் மனைவிடத்தில் தெரிவித்தார் இருவரும் மகிழ்ச்சியோடு தன் மகனை அறுத்து கரி செய்து பைரவர்க்கு காலம் தாழ்த்தாது உணவு கொடுக்க விரும்பி மகன் சீரழனை பள்ளி சென்று அழைத்து வந்து அறுத்து கறி செய்து சோற்றோடு யாவற்றையும் தயார் செய்து வைத்துவிட்டு பரஞ்சோதியார் கோயில் சென்று பைரவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவர் விரும் விரும்பியபடியே விருந்து படைக்க ஆரம்பித்து பக்தி சரத்தியோடு உன் இட்டு பைரவை உண்ண வேண்டினார் அமுது உண்ண உட்கார்ந்த பைரவர் யாம் தனியாக உண்பதில்லை தரித்தவர் எவரேனும் ஒருவரை அழைத்து என கட்டளையிட்டார் இறைவனது கிருபியால் யாபரும் அப்போது அகப்படாது போகவே பைவர் எங்கே உன் மகனாவது அழைத்து வா என்னுடன் சாப்பிடுவதற்கு என்றார் செய்வதறியாது பரஞ்சோதியாரும் மனைவி வெங்காட்டு நங்கையும் தெரு சென்று பாவனைக்காக செய்கிறாளா மகனே வருவாய் செல்வ செல்வமே செய்கிறாளா ஓடிவாய் என கூவினர் இறைவனை இறையவர்களால் குறிப்பிட்ட குரலுக்கே பல்லிலிருந்து ஓடி சீராளன் ஓடி இருவரும் மகனுடன் உள்ளே வந்தனர் உள்ளே பயிரவையும் இறைச்சியும் காணாது திகைத்தனர் அப்போது சிவபெருமான் உமாதேவியர் முருகன் மூவரும் காட்சி தந்தருளினர் இதன்பின் பரஞ்சோதியார் சிவத்தொண்ட நாயனார் என போற்றப்பட்டார் இவரது வாழ்விலிருந்து பக்தியின்பால் அர்ப்பணிக்கும் எல்லை இல்லை என்பது காணப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளைப் பெறுவோம் சிவனடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவத்துண்டுகள் செய்வோம் நோய் நடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்